நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகுது கொட்சு செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கால் கிலோ கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை ரெண்டு ஆர்க் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் தக்காளி பெரியது ஒன்று பரங்கிக்காய் நூற்றி கிராம் புளி எலுமிச்சம்பழ சைஸ் உப்பு ருசிக்கேற்ப தனியா ரெண்டு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் 4 வேக வைத்த பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சிறிதளவு எண்ணெய் நாலு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வெங்காயத்து பொடியை கட் பண்ணி வச்சிடலாம் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருவோம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த தனியா ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தொட்டு நல்லா வறுத்துப்போம் காஞ்சி மிளகாவும் கிள்ளி போட்டு அதையும் வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அதை அரைச்சி வச்சுடுவோம் தண்ணி விட்டோம் அரைச்சிக்கலாம் இல்லை பவுட்ராகவும் அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் இதே கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துப்போம் கடலைப்பருப்பு வறுந்ததும் வெங்காயத்தூள் போட்டு கலந்து விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வதத்துக்கிறதுக்குள்ளே இங்கே புளியை வந்து கரைச்சி வச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அது கூடயே கருவேப்பில் போட்டுவிடுவோம் போட்டு வதக்கிடுவோம் மஞ்சப்பிடி காது ஸ்பூன் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கலந்து விட்டுடுவோம் நல்லா கலந்துட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அதை போட்டு கலந்துடலாம் கருங்கிக்காயும் பொடியாக கட் பண்ணி இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு புளி கரைசல் ஊற்றி கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்து நல்லா கொதிக்க விடுவோம் இந்த ராஸ் மெல் போனோம் ராஸ்மெல் போன உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க கொல்லையா பேஸ்ட்டு தனியாக கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா அதை இதில் கலந்துருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வேக வச்ச பாசி பருப்பு இருக்குதுலையா ஒரு டேபிள் ஸ்பூன் அதை எடுத்து கலந்து விடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு கட்டி வெல்லம் எடுத்து அதில் போட்டு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுப்பாபாக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொட்சு தயார் இதில் வந்து எல்லா சுவையும் உங்களுக்கு கிடச்சிடும் கத்திரிக்காய் இந்த சுவை இந்த புளிப்பு சுவை இனிப்பு சுவை வெள்ளம் போடுறதுனால இது வந்து பொங்கல் வெண்பொங்கலுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பாவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை வேணும் சந்திப்போம்